رب العالمين وأصلي وأصليم على شف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عجلنا محمد بن عبد الله عليه وآله أفلل الصلاة واتم التسليم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وَاِدَا تُلِيَتْ عَلَيْهِمْ زَادَتْهُمْ وَعَلَىٰ رَبِّهِمْ வைதா துளிய தலைகிம் ஆயா துதும் உலக வாழ்க்கை ஒரு பரிசீலனை என்கிறது நாங்கள் மறக்கக்கூடாது அல்லாஹ் வாழக்கூடிய விதிமுறைகளை எங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறான் ஹசரத்லாஹி اللہ علیہ وسلم அவர்களின் மூலம் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் ரசூலாவுடைய சுண்ணத்தான நடைமுறை அல்லாவுடைய கட்டளைகளோட இணையும் பொழுதுதான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது நாங்கள் மூமின்கள் என்று சொல்லி வர்ணிக்கப்படுவோம் மூமின்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கவும் என்கிற அல்லாஹ் குரான்ல பல கட்டங்களில் பல இடங்கள்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான் நான் ஆரம்பத்துல ஓதின ஆயத்தும் கூட ஞாபகப்படுத்தப்படும் பொதுவா அந்த நேரம் இல்ல மாற ஒரு பாவம் செய்யக்கூடிய நேரங்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாவ ஞாபகப்படுத்தப்படும் ஒரு கம்பீரம் கம்பியம் உள்ளத்துல அவனை பற்றிய ஒரு மகத்துவம் வர வேண்டும் அது மூமினுடைய சிக்கல் என்றாலும் அது முக்கியமாக ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருக்கிற நேரம் அல்லாவ ஞாபகப்படுத்தப்படும் பொழுது எங்களிடத்தில் ஒரு பயம் வருதா ஏதாவது அறமான காட்சிய பார்க்கிற நேரத்தில் ஒரு சினமாவ ஒரு நாடகத்தை இவைகளை கண்டு கழிக்கிற நேரம் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டா அல்லது எங்களுடைய உள்ளத்துல மலாய்க்கா அல்லாவுடைய சிந்தனையை போடுவா நீ செய்யறது தவறு இதுல நீ ஈடுபடக்கூடாது என்ற ஒரு சிந்தனைய அல்லா சுபஹனு ஏற்படுத்துவார் அது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதும் அல்ல மாறாக உண்மையான மூமின்கள் அதனை கேட்டவுடனே நான் செய்வது தவறுதான் என்று உணர்வார்கள் இதைத்தான் அல்லா குரான் உண்மையாகவே மூமின்கள் என்றால் யார் இது இன்னமா என்ற வார்த்தை இருக்குது இது மற்றீடு செய்து சொல்லப்பட்டிருக்கிறது ாரிகள் நம்பிக்கை கொண்டவர்கள் நாலு மறுமையில எல்லாவிதமான நலவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் சுபஹானுவக்குறுதிகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தான் அவர்களுடைய சிபாத்திகள் என்ன தன்மைகள் என்ன இதா துச்சிரல்வா அவர்களிடத்துல பாவங்கள் நடக்கக்கூடிய நேரம் எதுவும் ஹராமான விடயங்கள் நடக்கக்கூடிய நேரம் ஆண்களாக இருந்தால் என்ன பெண்களாக இருந்தால் என்ன இன்றைக்கு வாழ்க்கை நடைமுறைகள்ல அதிகமான ஹராம்கள் எங்களிடத்துல நடக்குது வெறுமனே காலங்கள் நேரங்கள அல்லாவுடைய சிந்தனை இல்லாம ரசுலாவுடைய வாழ்க்கை இல்லாம கழிக்கிறதும் ஒரு விதமான ஹராம் தான் வாழ்க்கையை ரசூலாவுடைய சுண்ணத்தோட அமைத்து கொள்ளாம நாங்க நினைச்ச மாதிரி வாழ்றதும் ஒரு விதமான ஹராம் தான் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் வட்டி எடுக்கிறது மட்டும்தான் ஹராம் ஜினா செய்யறது ஹராம் பொய் பேசுறது ஹராம் இதெல்லாம் பயங்கரமான பெரிய பாவங்கள் மற்றவர்களை ஏமாற்றுவது ஹராம் இன்னும் மற்றவர்களுடைய காணிபூமிகளை ஹராமாக அபகரிக்கிறது ஹராம் அநியாயமாக சில விடயங்களை செய்வது ஹராம் ஒரு மூப்பினுடைய உள்ளத்தை முறியடிக்கிறது ஹராம் நாம் அல்லாவுக்கு விருப்பமான முறையில வாழாதது மனோ இச்சைக்கு முதலிடம் கொடுக்கிறது ஹராம் இத போன்ற விடயங்கள்ல காலங்கள் வீணாக களைதே அல்லா என்னுடைய வளத்தையும் வளத்தையும் பாருங்க அவனுடைய ஆற்றலை பாருங்க அவன் இந்த வானம் பூமி மற்றும் அதுல பல கோள்களை உள்ளடக்கி அதிமுக்கியமாக சிராஜ் என்ற சூரியனையும் கமர் என்ற சந்திரனையும் இரவு பகலுடைய மாற்றங்களை உருவாக்குவதற்காக சுகூரா இரவு பகல் நீ வெறுமனே இரவுல செத்த போல தூங்கி எழும்புவதற்கல்ல பகல் வெறுமனே துனியாவுல உன்னுடைய ஆசா பாசங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கும் நாயை போல அலைந்து தீர்வதற்கும் வீணாக கழிப்பதற்கும் முழு நேரங்களையும் துனியாவை சம்பாதிப்பதற்கும் அல்ல இந்த இரவும் பகலும் உனக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அராத ஐஎல் தக்கரதூரா அல்லா சுபாவை திகர் செய்யறதுக்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் குடும்ப வாழ்க்கையில அல்லாவுடைய பிரஸ்தாபம் கொடுக்கல் வாங்கல் அல்லாவுடைய பிரஸ்தாபம் பிள்ளை வளர்ப்புல அல்லாவுடைய ஞாபகம் அல்லா சுபத்தூடியாக நாங்கள் மாறாக செயல்படுவோம் என்றால் புறம்பான செயல்கள் இந்த சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு உணர்த்தப்படும் பொழுது ஈமான் அதிகரிக்கணும் அதுதான் நல்லா சொல்கிறான் இவர்கள் அறாம முறையில ஏதேனும் செய்து கொண்டிருக்கும் பொழுது படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்களுக்கு அல்லாஹ் என்ற ஞகத்தை ஊட்டப்பட்டால் போகும் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் சகோதரிகளின் பெரும் பெரும் பாவங்களில் அவைகளை நடத்துவதற்கு முனைற நேரம் அல்லாவ ஞாபகப்படுத்தப்பட்டால் விலகி கொண்டவர்களுடைய சரித்திரங்கள் ஏராளம் இருக்குது அல்ல அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கின்றான் எனவே எங்களுடைய உள்ளங்களும் மிதமும் அல்லாஹுக்கு புறம்பான வாழ்க்கைக்கு மாற்றமான செயல்கள் நடக்கும் பொழுது ஞாபகப்படுத்தப்படக்கூடிய இதயங்கள் நடுங்கணும் இன்றைக்கு இந்த குரான நாங்கள் கேட்கிறோம் இந்த ஹதீச நாங்கள் கேட்கிறோம் இஸ்லாமிய போதனைகளை நாங்கள் கேட்கிறோம் இந்த நேரம் சகோதரர்களே எங்களுடைய உள்ளத்துல பிரதிபலிப்பு ஏற்படுத்தணும் நிச்சயமாக இந்த நாளை மருமையுடைய ஞாபகம் கபு மஷருடைய ஞாபகம் மறைவான உலகத்தினுடைய ஞாபகம் அல்லாஹ் சுபஹாலுடைய மகத்துவத்தின் ஞாபகம் இது மூமிங்களுக்கு தான் பிரயோஜனம் அளிக்கும் சகோதரன் எங்களுடைய புத்துணர்வு இல்லாமல் நாங்கள் எது செய்தாலும் கூட கூலி கிடைக்க மாட்டாது அந்த ஈமானுடைய புத்துணர்வுக்குள்ள என்ன உள்ளடங்கி இருக்குது அல்லாவுடைய திருப்தி ரசோலாவுடைய வாழ்க்கை நாலு மருமையுடைய நம்பிக்கை அல்லாவுடைய வாக்குறுதிகளின் மீது உண்டான நம்பிக்கை இவைகள் தான் அடங்கி இருக்கின்றது எனவே மூமிங்களுடைய தன்மை இப்படித்தான் இருக்கணும் வைதா துலிய தலைஹிம் ஆயாத்துஹூ மேலும் அல்லாவுடைய குரானை ஓதி காண்பித்தாள் அதில் எவ்வளவு படிப்பினைகள் இருக்குது எவ்வளவு உதாரணங்கள் இருக்குது முன்னோர்கள் அல்லாவுக்கு மாற்றமான செயல்களில் ஈடுபட்டு பூமியில விஷமம் காரணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நல்லோர்கள் பெற்றுக்கொண்ட உயர்தரமான அந்தஸ்துகள் மற்றும் உண்டான பல விடயங்கள் படிப்பினைகள் எல்லாமே அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் எங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்காக இவைகளை சொல்லும் பொழுது கேட்கக்கூடியவர்கள் அந்த ஆயத்துகளின் ஊடாக ஈமானை அதிகரித்துக் கொள்வார் வைதா துளிய தலைகிமான இரண்டாவது தன்மை அல்லா சொல்லிட்டு மூன்றாவது அவர்கள் அல்லாவின் மீது மட்டுமே தவக்கல் கொள்வார்கள் இது ஒரு மகத்துவமிக்க வசனம் கரியமான சகோதரர் எல்லாமே அப்படித்தான் அதனுடைய விளக்கங்களை எங்களால் செய்ய முடியாது என்பவர்கள் யாரின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை அல்லாவின் மீதே சாட்டி விடுவார்கள் கணவன் எனக்கு பொறுப்பல்ல என்ற மூத்தமான தான் என்ன பாதுகாக்கணும் அவர் எனக்கு பொறுப்பல்ல மற்றும் இந்த அரசாங்கமோ அதிகாரிகளோ எங்களுக்கு பொறுப்பு அல்ல இவர்கள் வெறுமடை ஒரு சபபுக்காக ஒரு காரணத்துக்காக ஒரு தற்காலிகமாக செயல்படக்கூடியவர்கள் எங்களுடைய ஆமால்கள் அல்லாவோடு இணைந்து அது சீர்பட்டு நாங்கள் ஈமானுடைய புத்துணர்வை மேற்கொண்டோம் என்று சொன்னால்தான் அமைவார் எங்களுக்கு இன்பமானவராக அமைவார் அமைவார் சந்தோஷமானவளாக இன்பமானவளாக அமைவாள் எப்பொழுது நாங்கள் எங்களுடைய ரப்ப திருப்தி படுத்தினால் இரவெல்லாம் பாவமான விடயங்கள் பகலெல்லாம் காலங்கள் நேரங்கள் வீணாக கலிது கொரானோடைய கொரான் இது என்றாலும் கூட அதிகமானவர்கள் தன்னுடைய மொபைல் போன்களோடையும் மீடியாக்களின் ஊடாகவும் நேரங்கள வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க சகோதரிகளை நிச்சயமாக இதன் மூலமாக ஈமானின் பலகீனம் தான் ஏற்படுமே தவிர அதற்குள்ள ஒரு தஜி ஒருஷன் உண்டாக மாட்டாது எனவே உண்மையானதா உங்களுடைய கல்புகள்ல ஈமான் வந்துட்டுதான் ஈமான்டைய மகத்துவம் விளங்குதா அப்படி என்றால் அல்லாஹ் தரக்கூடிய பரிசு அல்லாஹு வழியுள்ளது ந ஆமனு அந்த ஈமான் கொண்டவர்களுடைய நண்பனாக ஆகிவிடுவது ஈமானுக்கு கிடைக்கும் பரிசு என்னது அல்லாவுடைய நட்பு சகோதரிகளே அல்லாவுடைய நட்பு இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் தொடர்பு கொள்ளல்ல அல்லாவைத்தான் மறந்துவிட்டோம் எல்லோரையும் எங்களுடைய சோம்பல் நீக்குவதற்கு எங்களுடைய சுகங்கள் விசாரிக்கிறதுக்கு எங்களுடைய விஜயங்களை கவனிப்பதற்கு நாங்க சாதகமா இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறோம் ஆனால் அந்த அனைவரையும் பராமரிக்க கூடிய உள்ளங்களுடைய நட்பை நானும் நீங்களும் ஏற்படுத்திக் முனையவில்லை அல்லாவுடைய நட்பு கொண்டவர்கள் எப்படியானவர்கள் அல்லா சுபஹனு அவங்கள என்ற வழித் தான்வழியின் பக்கம் எடுத்து செல்கின்றான் நேர்வழி கிடைக்க பெற்றவர்கள் அவர்களுடைய அமால்களை எப்படி அமைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ்ல பேசுகிறான் நேர்வழி பெற்றவர்களுடைய பகல் நேரம் அவனை நன்றி செலுத்துவதற்கு அவனை நேரமும் நன்றி செலுத்துவதற்கு அவர்கள் இரவுல தன்னுடைய சுகமான தூக்கத்தை விட்டும் விழா புறங்களை அகட்டிக் கொள்வார்கள் இதெல்லாம் மூமிங்களுடைய தன்மைகள் அகட்டி கொண்டு அவர்கள் ரப்பக்கு முன்னால தீர் கட்டி நிற்பார் அவர்கள் அல்லாவை அச்சத்துடனும் ஆதரவுடனும் அழைப்பார்கள் நான் பெரும் பால்வியாக இருக்கிறேன் நீ என்ன மன்னிப்பாயா என்ன நரகத்துக்குரியவனாக ஆக்கி விடுவாயா இல்ல நீ இறக்கம் நிச்சயமாக தாயை விட பன்மடங்கு கருணையுள்ளவன் மன்னிக்கும் தன்மை உன்னிடத்தில் இருக்கிறது என்ற ஆதரவு உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு எதனை கொடுத்திருக்கின்றானோ அதனை அல்லாவுடைய வழியிலே அவனுடைய பாதையிலே செலவு செய்வார்கள் சிலருக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கின்றான் அவர்கள் நல்ல விடயங்களிலே அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வார்கள் இன்னும் சிலருக்கு அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றான் அதனை அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் அவனுக்கு செலவு செய்வார்கள்ருக்குக பலத்தை அவர்கள் செலவு செய்வார்கள்ருக்குர்மையை கொடுத்திருக்கின்றான் பல விடயங்களை சாதிக்கும் திறன் சமாளிக்கும் திறன் பிரச்சனைகளை ஒரே நொனி பொழுதில் அடக்கிவிடும் திறன்கள் மேலும் அதிகார திறன்கள் எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்ன எதை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானோ அதனை அல்லாவுடைய வழியிலே உண்மையான மூமிங்கள் செலவு செய்வார்கள் என்கிறதனையும் அல்லாஹ் சொல்கின்றான் இப்படி எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் கூலியாக சித்தமாக வைத்திருக்கின்றான் குர்ரத் ஆயுன் அவர்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவை சகோதரிகளே அதனைத்தான் நானும் நீங்களும் அடைய வேண்டும் அந்த வெளிச்சம் வந்துட்டால் கல்வ நிறைவாகிவிடும் அல்லாஹ் சொல்லுகிறான் இஸ்லாம் அல்லாஹ் யாருக்கு நேர் வழி அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்கி இஸ்லாம் என்றால் என்ன முற்றிலும் அல்லாவுக்கு வழிபடுறது வாழ்க்கையை எடுத்து நடக்கிறது யாரு இஸ்லாத்தை தவிர வேறு நடைமுறைகளை தன்னுடைய வாழ்க்கைக்கு சமீபித்துக் கொள்வார்களோ அது அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள் ஆஹ்ரால நஷ்டவாளிகளாக ஆயிடுவாங்க இன்றைக்கு அல்லாவுடையாரசூலுடைய முறை இல்லாம அவர் நடத்திய குடும்ப வாழ்க்கை நால மறுமையில நஷ்டம் அல்லாஹ் ரசூலுடைய முறை இல்லாம அவரு அவருடைய எலும்புக்கும் சதைக்கும் கொடுத்த இன்பங்கள் மாபெரும் தண்டனைகளாக நாளும் மறுமேளா அமைந்துவிடும் ஒன்று சேர்க்கும் அவர்கள் அந்த நரகத்தில் வந்ததும் அவர்களுடைய கண்கள் ஹராமான இன்பங்களை கொடுத்ததற்கு ஏற்ப எதிராக சாட்சி சொல்லும் அவர்களுடைய பார்வைகள் அவர்களுடைய செல்புலன்கள் மற்றும் எலும்புகள் சதைகள் மாமிசங்கள் இதற்குத்தானே நீங்கள் இன்பங்களை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லும் இந்த உடல் உறுப்புகளே இன்று மனிதனே நீ செய்தவற்றின் காரணமாகத்தான் நாங்களும் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது எனவே அல்லா இடத்திலிருந்து எங்களுக்கு தப்பிக்க முடியுமா ஆனால் இவன் செய்த காரணமாக இவனுடைய உள்ளத்தில் வந்தது எல்லாம் செயல்படுத்தியதனால் எங்களாலும் தப்ப முடியவில்லையே எங்களை தண்டித்து விடாதே என்பதற்காக வேண்டிதான் அவனுடைய பார்வைது அவனுடைய தோள்கள் எல்லாமே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் இந்த நேரம் இந்த மனிதன் கேப்பானும் இந்த மனிதன் கேப்பான் அலைனா ஏன் நீங்க எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க உங்களுடைய இன்பத்துக்காகத்தானே இவைகள் எல்லாம் நாங்கள் செய்தோம் காலு அந்த கடல்லா உள்ளது அந்த அனைத்து வஸ்துகளுக்கும் மொழியும் ஆற்றலை கொடுத்தான் பேசும் திறன் கொடுத்தான் இன்று அவன் எங்களை பேச வைத்திருக்கின்றான் அந்த கடல்லா உள்ளது அந்த அவ்வளவு மர்றத்தின் இலகி துறிஞ்சவுன் அவன் தான் படைத்தான் இன்று அவனை பக்கமே எங்களை மெய்த்தி வைத்திருக்கின்றான் நீங்க உங்களை அவன் உயிர்ப்பித்து இந்த உலகத்தில் அனுப்பினான் ஆரம்பத்தில் சொல்லி சொல்லப்படாதவர்களாக இருந்தீங்க பிறகும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்பாட்டி சும்மா இலகி தொறிஞ்சின் பக்கமே மீழ்விக்கப்பட்டிருக்கிற உள்ள புத்துணர்வு அல்லாவுடைய பயம் ஏற்படணும் இதுதான் ஆரம்ப ஆயத்திலேயே சொல்லப்பட்ட விடயம் சகோதரிகளே என்றாலும் கூட இவைகளை கேட்கும் பொழுது தூக்கம் வருகிறதா இவைகளை கேக்குவதற்கு மனம் விரும்புதில்லையா இதனால உள்ளம் விரிவடை இஸ்லாத்துக்குள்ளே இஸ்லாத்து நேர்வழி காட்ட விரும்புறோ யஸ்ரஹூ லில் இஸ்லாம் அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்கிடுவான் ஐயுலில் யாரை அல்லா வழி அனுப்புறதுக்கு விரும்புகிறானோ கடினம் எந்தளவுக்குவதை விடவும் கடினிடம் வானத்தில ஏறுவதை விடவும் கடினம் சகோதரிகளே அந்த அளவுக்கு ஈமான்டைய பலகீனம் உண்டாகிவிடும்மான தொடர்பு அவுடைய நட்புராும் முயற்சி செய்யவில்லை என்றால் அல்லா சொல் பாருக்கும்க் அல்ல விரும்பக்கூடியவர்களாக இருந்த என்னுடைய அருமை நாயகம் முமம்மல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் பாவங்களை சகோதரிகளை ரசுலாவுடைய வாழ்க்கைகளுக்கு எங்கே இருக்குது இன்றைக்கு காலையில எலும்பியது நேரம் இருந்து ரசுலாவுடைய சுன்னத்துகளை நாங்கள் சிந்தனையோடு நிறைவேற்றினோமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க காலையில் தஹஜிதுக்கு எலும்பிருப்போம் தகஜதுக்கு எலும்புற நேரம் ரசூலா எப்படி நடந்து கொண்டாங்க எங்கிறத்தை சிந்திச்சிருக்கிறோமா நாம் உழு செய்கிற நேரம் ரசூலா எப்படி உழு செஞ்சாங்க என்ற முறையில படித்து தானா உழு செய்கின்றோம் அல்லது ரசூலா முசல்லாவுல நிற்கும் பொழுது எந்த முறையில நின்றாங்க அவருடைய உள்ளத்தின் அல்லாவுடைய தொடர்பு எப்படி இருந்தது அவர்கள் ரப்பை எந்த முறையில முனாஜாத் செய்வாங்க எங்களுடைய தொழிலை தொலைவன் என்று காட்சிகள் அப்படியே அங்கே அகற்றப்படுகின்றது இந்த நேரம் அல்லாஹ் மனிதனுடைய இதயத்தை பார்க்கிறான் அவனுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறான் எவ்வளவு மக்களே இளாமன் யாரின் பக்கம் இலாமன் என்னை தியானம் செய்ய கூடிய நேரத்திலையும் என்னை விட ஒரு சிறந்த மறுக்கிறது மறுபடியும் ஒதுக்கிய சந்தர்ப்பத்திலையும் யாரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் எப்படி மக்களே இளாமன் நீங்கள் என்றாலும் அடியுடைய உள்ளம் ஒருங்கிடமைப்படுத்த படவில்லை அது எங்கோ சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில வெறுமனே எலும்புவதும் வெறுமனே உட்கார்வதும் சில விடயங்களை செய்வதுமாக இருக்கிறது இந்த தொழுகையில எந்த விதமான இல்ல பிரயோஜனத்துக்குரிய தொழுகையாக அமைக்க வேண்டும் என்றால் அதற்குள்ளாவுடைய நடைமுறை வர வேண்டும் அந்த உள்ளம் நாங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் சகோதரிகளே இந்த அளவுக்கு முமிங்கள் தன்னுடைய எல்லா விடயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் என்றாலும் இன்றைக்கு ரசூலாவுடைய தொடர்பு வீண் அல்லா தொடர்பு கொள்ளப்படக்கூடிய தொழுகை வீணாக்கிவிட்டது எனவே நாங்கள் சீரான அறிவை அடைந்து கொள்ள இதன் காரணமாக மக்கள் பேசுகின்றார்கள் இதெல்லாம் நடைமுறைகள் உலமாக்கல் என்ற வகையிலே சிலர்கள் இந்த சைத்தானியான வார்த்தைகளை பேசுவார்கள் எனவே ரசூ கட்டளை நடைமுறை என்று வரும் நாம் கொஞ்சமும் தயங்கக்கூடாது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் சகோதரிகளை அல்லாவுடைய கட்டளையை செய்து ரசூலாவுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது எங்களுக்கு மௌத்து சம்பவித்தாலும் நாங்கள் நிச்சயமாக சிவனத்துக்கு தகுதியானவர்களாக அல்லாவுடைய திருப்தியை அடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் மீது அதிகம் கொண்டவர் அன்பு கொண்டவர் அதே மாதிரி கட்டளைகளை நிறைவேற்றத்திலையும் மும்முரமானவர் அவர் பாலிக் என்ற அவர் பருவ வயதை அடையவும் இல்லை என்றாலும் நபீ அன்பு எல்லைக்கு அப்பால் பட்டது சில சந்தர்ப்பங்கள்ல ஓடோடி வருவார் முபாரக்கான பாதங்களை தழுவார் முத்தமிடுவார் சொல்வார் எதையும் ஏ உங்க யார் ரசூல் அல்லா தயாராக இருக்கின்றேன் ஹசரத் ரசூல்லா ஒரு தடவை தன்னுடைய வாழை உருவி கொடுத்தார்கள் தல்லாவுடைய கையில போ உமாவையும் வாப்பாவையும் கொண்டு விட்டு வா என்றார்கள் அந்த உமாவும் வாப்பாவும் அதுவரைக்கும் இஸ்லாத்தை கட்டளைக்கு முன்னால எதுவும் எனக்கு சிறியது தான் என்று அந்த எடுத்துக்கொண்டு ஓடினார் சஹாபியிடத்துல நபி சொல்லி சொன்னாங்க அனுப்புங்க சஹாபா பிடிச்சு கொண்டு வந்தாங்க ரசூல்லா பக்கத்துல அமர வச்சு அவர்களை தழுவி சொன்னார்கள் உறவுகளை சேர்ப்பதற்கு வந்தவனே தவிர அதனை முறித்து வாழ்வதற்கு வழிகாட்ட வந்தவன் அல்ல நீங்கள் உங்களுடைய வார்த்தையில எந்த அளவுக்கு உண்மையானவர் என்பதனை பரிசீலனை செய்வதற்காக வேண்டித்தான் நான் அவ்வாறு செய்தேன் சகோதரிகளே ஹசரத் தல்ஹா நாள் அடைவில் சுகீனம் அடைகிறார் ரசூல் சல்லா அலிஹிசல்லாம் போய் பார்த்துவிட்டு வருகிறார்கள் வரக்கூடிய நேரத்தில் உலகத்தை பிரியும் அடையாளங்கள் வெளியாயினதனால சொன்னாங்க நான் போகிறேன் திரும்பி தல்ஹா மரணித்தால் எனக்கு அறிவியங்க நான் வந்து அவரை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவித்து அடக்கம் செய்கின்றேன் இந்த வார்த்தைகள் தல்ஹா உடைய காதில் விளைது அருமை நாயகம் சலல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் பனுசலமா கோத்திரனத்தையும் தாண்டி விட்டார்கள் இப்பொழுது கல்ஹா அங்கே மூத்தாகிவிட்டார் அவர் மரணிப்பதற்கு முன்னால சொன்னார் எனக்கு ரசூக்கும் அன்பினால் நபிசல்லி பின்னால வரும் நேரம் ஏதும் தங்கடங்கள் பாதையிலே ஏற்படும் காப்பிர்களுடைய பிரச்சினை தலையீழ்த்தாடி என்னுடைய நபியை அவர்கள் ஏதும் தொந்தரவுக்கால் ஆக்கி விடுவார்கள் நான் மரணித்தால் சொல்லிவிடாதீங்க என்பதன் படிக்கும் என்னை இரவுலேயே அடக்கம் செய்ய மீதும் அமல் செய்யப்பட்டது பின்னால்தான் அருமை நாயகம் அலி வசல்ல கேள்விப்படுது உடனே கலங்கியவர்களாக ஓடோடி வந்தார்கள் கபரடுத்துல நின்றார்கள் சஹாபாக்கள் சகிதமாக ஜனாசா தொலையை நிறைவேற்றினார்கள் சொன்னார்கள் அல்லா இடத்துல கரமேந்தியவர்களாக அல்லாஹு தலுகக்கு இலைஹி வயலுகக்கு இலை யா இந்த கபிரின் பொழுது உன்னுடைய சந்திப்பு சரித்திரம் சொல்றதாக மாறிட்டோம் இவைகளுடைய எந்த விதமான தாக்கமும் இன்றைக்கு எங்களிடத்தில ஏற்படாத அளவுக்கு ஆகிவிட்டது காரணம் என்ன எங்களுடைய அனைத்து விடயங்களும் ரப்புக்கு என்று சொல்லி அமையல்ல அதற்காக வேண்டி தயாராக இல்லு அபுது ஏவப்பட்டிருக்கிறது அல்லாவை வணங்க வேண்டும் மார்க்கம் அவனுக்கே சொந்தமானது அவனுடைய மார்க்கத்தின் பிரகாரம் தான் உங்களுடைய வணக்க வழிபாடுகளும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் உண்டான கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய மாஷரா மாமலாக்கள் உங்களுடைய பண்புகள் அகலாக்குகள் எல்லாமே அமைய வேண்டும் என்று அல்லா குறிப்பிடுகிறான் இவைகள் வரும்பொழுது நாங்கள் அல்லாவுடைய நட்பை பெற்றுக் கொள்வோம் துனியா இருந்தால் என்ன இழந்தால் என்ன ரப்புடன் தொடர்பு இருக்கும் எனக்கு அவைகள் எல்லாமே ஒன்றும் இல்ல என்ற அளவுக்கு நாங்க ஆனந்த இந்த உலகத்தை விட்டும் போக முடியாமல் கண்ணீர் வடித்து அழுவார்கள் சந்தர்ப்பம் கேட்பார்கள் எங்களை எங்களை கொஞ்சம் நேரத்துக்கு பிற்படுத்தியா அல்லா கல்லா அல்லா சொல்வான் பேசாதே அப்படி இல்ல இன்னஹா களிமத்துன் இன்ன இன்னஹா களிமத்துன் வெறுமே அவரே ஒரு வார்த்தை தான் அது காற்றுல போய்விட்டது அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல பிரயோஜனம் ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு முன்னால நால மறுமைக்கு பிரயோஜனமாக கூடிய விடயங்களை செய்துவிட்டுல வாத்தம் அடைய வேண்டும் வாழக்கூடிய இடம் அல்ல ஸ்ரீலங்கா நாங்க வாழக்கூடிய இடம் அல்ல மதீனா நாங்க இருந்த இடம் அல்லாவுடைய சன்னிதானம் அந்த இருந்த இடத்துக்கு தான் திரும்பி போகணும் யாராவது ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டார்கண்டா அவர் திரும்பி தான் இருக்க கூடிய இடத்துக்கு வந்தால்தான் சந்தோஷம் அதே மாதிரி ஆனந்தம் சந்தோஷம் அவர் மீண்டு வாத்தன் நீ அவனை மருவியன் அல்ல அவனுடைய பொருத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட என்று அழைப்பான் சகோதரர்கள் இப்ப வெளிச்சம் கல்புல வ சுபஹனு எங்களை ஒரு பிரத்யேகமான ஒரு உலகத்தோட தொடர்பாக்கி வைப்பான் அந்த பிரத்யேகமான உலகத்தினுடைய இன்பம் இந்த துனியாவுலயும் இன்பமாக இருக்கும் அது எல்லா விடயத்திலேயும் குழந்தைகளையும் பர்ணமிக்க ஆரம்பித்துவிடும் அந்த பிரத்யேகமான ஈடுபடுகின்றோம் என்றாலும் எங்களுடைய பிள்ளைகள் அதனை நிறைவேற்றக்கூடியவர்களாக இல்ல நாங்கள் எழுந்தி தகச்சி தொழுகிறோம் அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்ல ஒரு படிப்பினையை கொடுக்கல நாங்கள் எழுந்து பள்ளிக்கு சுபகுக்காக போறோம் அதனை காணும் பிள்ளைகளுக்கு அல்ல ஒரு அதாவது ஒரு படிப்பினைய ஏற்படுத்த சகோதரிகளை அப்படி என்றால் ஏன் இந்த விளைவு உண்டானது நாங்கள் தவற விட்டோம் எனவே சந்தோஷமாகவே வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பினுடைய தொடர்பின் மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்துவான் ஹசரத் ஹாரி சிபு மாலிக் ரவி மஸ்ஜிது ஒரு தடவை யாரும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் மட்டும் தனிமையில தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க வந்தாங்க தூங்கி கொண்டிருக்கிறார் தன்னுடைய முபாரக்கான பாதத்தினால் அவர்களை உசிப்பினார்கள் அவர் தலையை சுமந்து ரசூ அழகு ரசூலாவுடைய ஒளி மிகுந்த முகத்தை பார்த்தார் அதிகமான சகோதரிகள் முன்தகீஸ்ல அடிக்கடி வாசிப்பார்கள் என்றாலும் கூட எங்களுடைய உள்ளத்துல இடம் பெறாத அதனுடைய பிரதிபலிப்புகளை உணராத ஒரு பாடமாக அது பேச்சுட்டு எனவே கேக்குறான் ஹாரிஸ் எப்படி இன்றைக்கு காலை பொழுத அடைஞ்சங்க அவரிடத்துல பறந்தது பதில் உண்மையான காலை பொழுதை அடைந்தேன் அல்லாஹ் மோமின்களுக்கு அடையாளம் அல்லாஹ் குரான் நிறைய சொல்கிறான் அந்த ஈமான் அனைத்தையும் அடைந்த ஒரு உண்மையானவராக நான் இருக்கிறேன் என்று ஹசரத் ஹாரிஸ் சொன்னதுமே வியப்புக்குள்ளாயிட்டாங்க நபி சொல்லா அலிசம் அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு திருப்பி கேட்டாங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குது ஒரு உண்மை இருக்கிறது நீங்க சொல்ல வார்த்தையின் உண்மை என்ன உடனே யார சூழலா துனியாவை விட்டும் ஆஹிராவின் பக்கம் என்னுடைய சிந்தனையை சம்பூர்ணமாக திருப்பி விட்டேன் இதை போன்றவர்களைத்தான் நல்லா விரும்புகிறான் சகோதரிகளே துனியாவில தான் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கைக்குள்ளேயும் ஆஹிராவுடைய சிந்தனைகள் மிளிர வேண்டும் அல்லா இவர்களோடு தான் நட்பு கொள்கின்றான் வீடு கட்டத்தான் வேண்டும் அதற்குள்ள அல்லாவுடைய உணவுகள் அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தந்திருக்கிறானா பிரச்சனை இல்ல சாப்பிடுங்க என்றாலும் அதுக்குள்ள ரப்போடைய பிரஸ்தாபம் அது ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் அவனுக்கு சரியான முறையில நன்றி செலுத்தப்பட வேண்டும் இது துனியாவுல என்னை திருப்பிவிட்டேன் என்பதற்கு அடையாளம் சகோதரர்களே அலுமா து நகாரி வாசர்துலி மேலும் அவருடைய ஈமானின் பிரதி சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் பகல் முழுக்க நோம்பு நோட்டு என்னுடைய திருப்திக்காக அதே பிரதிபலனாக நான் என்னுடைய ரப்பின் அரசை பார்க்கிறதை போல இருக்கிறது மலக்குமார்களுக்கு கூட பார்க்க முடியாத அரசை ார் மேலும்கலில் நான் சொர்க்க வாசிகளை பார்க்கிறேன் அதில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சந்தித்து ஆனந்தமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பக்க அண்ணி அன் இலா அகலின் பார்க்கிறேன் அவர்கள் அதிலே இழிவடைந்து அவர்கள் அல்லாஹ் நீங்கள் எப்படியான மனிதன் தெரியுமா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை ஒளிமயமாக்கித்தான் உள்ளம் ஒளிமயமாக்கப்பட்ட சகோதரிகளே இன்றைக்கு நாங்க துனியா ஆகரா ரெண்டையும் சிறப்பாக்குவதற்காக அல்லாஹ் தந்த ஆமால்களை வீணாக்கி விட்டு அறிவாளி என்று யார சொல்லுகிறோம் நாங்க அல்லாவுடைய கட்டளை பின்பற்றும் பொழுது துனியாவும் சீர்பெறும் ஆக்ராவும் சீர்பெறும் சிலருக்கு சில சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான் அந்த நேரத்திலும் இவர்களுடைய முனைவு எப்படி இருக்குது இவர்களுடைய மீறுதல் எப்படி இருக்குது என்கிறதனை அல்லா பரிசீலனை செய்வான் அந்த நேரத்திலும் ரப்பை மறக்க மாட்டார்கள் என்றால் அந்த நேரத்திலும் ஹராத்திரை கைய வைக்க மாட்டார்கள் என்றால் அல்லாஹ் அதன் பின்னால கொடுப்பான் முழு உலக ஜனங்கள் ஒன்று சேர்ந்தாலும் கூட அதனை விலக்கிவிட முடியாது அவருக்கு காண முடியாவிட்டாலும் அவருடைய சந்ததிகளுக்கு ஏழேழு வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் வாழக்கூடியவர்களுக்கு அல்லா நிச்சயமாக அந்த நஷ்டத்துக்குண்டான பரிகாரத்தை கொடுத்தே தீர்வான் சோதனைகள் எல்லாமே எதற்காக சகோதரர்களே அனைத்து மறந்துவிடக் கூடாது எங்களுடைய உள்ளம் அவனின் பக்கம் திரும்ப கூடியதாக அமைத்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் அந்த அடிப்படையில இல்லை நாங்கள் கற்றுக்கொள்ளும் சகோதரிகளை எந்த அளவுக்கு இல்முடைய விடயத்துல கல்பு வெளிச்சதாக ஆகிவிடும் எனவே இலிமு எனும் பொழுது இன்றைக்கு டுவிட்டர் டீச்சர் இருக்கிறார் வாட்ஸ்அப் மாஸ்டர் இருக்கிறார் மற்றும் வைபர் போதகர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பெயர்கள் எந்த விதத்தில் அவங்களுக்கு வேணுமோ அது எல்லாம் கொடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க கூகுள் முஃப்தி இருக்கிறார் ஒரு பிங்கர் டிப்ல எதையும் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே அவர்களோடு நாங்கள் சங்கமிக்காம கால்மடித்து தாலியமுடைய மஜ்ரிசில் உட்கார்ந்து பலாயில்களை கேட்டு அதனுடைய ஆசையை உள்ளத்துல சுமந்து நாங்கள் மசலாக்களை படித்து அல்லா விரும்பக்கூடிய பிரகாரம் எங்களுடைய வாதத்துகளை செய்து கொள்ள வேண்டும் அந்த இபாதத்துகளின் ஊடாக இபாதத்து அடைய முடியாது எங்களுடைய பண்புகளும் கட்டளைகள் சுண்ணத்தான வணக்கங்கள் குறைபாடுகளை நிறைவு செய்யும் நோம்பினுடைய குறைபாடு செவ்வாலை அடித்து வரக்கூடிய சுண்ணத்தான நோம்புகளின் மூலமாக நிவர்த்தி செய்யலாம் மேலும் நோம்புகளுடைய குறைபாடு ஜக்காத்துல் பித்ரன் மூலமாக நிறைவு செய்யலாம் ஜக்காத் அல் பித்ரி صَوْرَتَن لِلصَّائِمِينَ وَطَعَامَةً لِلْمَسَاكِينِ زَكَاةُ الْفِطْرِ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى صائم நோன்பாளினுடைய குறைபாடுகளை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சாதனமானாகவும் மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு சாப்பாடாகவும் ஆக்கி இருக்கின்றார் فَمَنْ أَدَّاهَا قَبْلَ الصَّلَاةِ யார் அதரை தொழால தொழுகைக்கு முன்னால நிறைவேற்றுவார்களோ فَهِيَ زَكَاةٌ مَقْبُولَةٌ அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத்தாக மாறிவிடும் அதை யார் தொழால தொழுகைக்கு பின்னால நிறைவேற்றோ அதற்கு தகாத் என்ற பெயர் இல்ல பகிய சதகத்தும் அது ஒரு வெறுமனே தர்மமாக ஆகிவிடும் இப்படியெல்லாம் அல்லா இபாதத்து குறைபாடுகளை அடைக்கிறான் சொல்றான் அடியான் என்னை அடையிற்கு நப்புலான வணக்கங்களை அப்பரிமிதமாக செய்ய வேண்டும் சஹாபியும் கூட வந்தார் சொன்னார் உலகத்தில் உங்களோட இருக்கிறோம் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தால் ஓடோடி வருகிறோம் நீர் என்னோட இருக்க வேண்டும் அதிகமான சஜிதாக்களை கொண்டு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள் எனவே ஐந்து நேர தொழிலுக்கு அடுத்தபடியாக இப்படி வணக்கங்களை நபுல்களை சுண்ணத்துகளை முன்பத்துகளையும் தொக்கும் பண்பு கெட்டும்பவாத செய்கிறார் ஆன பேச தெரியாது நிறாள் என்றாலும் மற்ற பெண்ணுடைய குறையை கதைக்கிறாள் நிறைய ஆடவர்களுக்கு முன்னால பர்தா இன்றி வருகிறாள் சகோதரிகளே நிறைய இபாத செய்கிறார் அவள் முத்தம் கூட்டும் பொழுது அந்நிய ஆடவர்கள் விளங்கக்கூடிய அளவுக்கு தலை திறந்து முத்தம் கூட்டுறாள் சகோதரிகளே அங்கிருந்த எத்தனையோ பார்கள் ஷைத்தான்கள் அவளை உற்று நோக்கிறாள் நான் என்னுடைய கணவனுக்கு மட்டுமே முன்வரக்கூடியவள் மற்றவர்கள் என்னை ஏன் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதவள் இவள் பண்புல ரொம்பவும் கெட்டவள் மோசமானவள் கணவனுக்கு மாறுபாடு செய்யக்கூடியவள் ஒரு நாளும் ஒரு நல்ல பெண்ணாக இருக்க முடியாது எனவே இவர்கள் அனைத்தும் பண்பு எனும் அஹ்லா கூட சம்பந்தப்பட்டது சொன்னார்கள் நல்ல பெண்மணிகளுடைய அடையாளங்கள் என்ன முதலாவது அவள் அந்நிய ஆடவர்கள் தன்னை பார்ப்பதை விட்டும் எந்த முறையிலெல்லாம் தடுத்துக் கொள்ள முடியுமோ அதற்குண்டான ஆவணங்களை செய்வாள் அவளின் பக்கம் கணவன் பார்த்தால் கணவனை ஆனந்தப்படுத்துவாள் சந்தோஷப்படுத்துவாள் ஆனால் இன்றைக்கு மனைமார்கள் நாலஞ்சு நாட்கள் கோவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து தேற்றோடும் நாலஞ்சு நாளும் அதுக்குள்ள பின்னால்தான் இவள் ஒரு நிலைப்பாடுக்கு வார இதே நிலை மேலே இவன் மௌத்தா பேட்டால் நரகத்துக்கு போயிடுவாள் எனவே அவரை பொருந்து கொண்ட நேரத்திலும் அவரோட கோபமாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் சகோதரிகளே அவர் உங்களை பார்த்தால் நீங்கள் பரிவான வார்த்தையை பேச வேண்டும் நீங்கள் இணைந்து இந்த முறையில தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி இருப்பதனால் அப்படி இல்லாட்டி துணியா வாழ் வாழக்கூடிய ஒரு இடமாக அமைய மாட்டாது எனவே என்னுடைய கட்டளை நிறைவேற்றத்துக்கு தான் இவரோட வாழ்றேன் என்ற உங்களிடல வராத வரைக்கும் உங்களுடைய ஒரு விதமான சுயநலம் என்கிற தினம் மறந்து விடாதீங்க அல்லா பொருந்திக்கொண்ட நேரத்திலையும் அதாவது தன்னுடைய கணவனை பொருந்திக்கொண்ட நேரத்திலையும் அல்லாஹுடைய சிந்தனை அவருடைய கோபத்துடன் இருக்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாவுடைய சிந்தனை மனைவியை பிரியத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாவுடைய சிந்தனை மனைவிடத்துல இறந்து அல்லாவுக்கு புறம்பான விஷயங்கள் வெளியாகும் பொழுது வெறுப்பு ஏற்படுகிறது அந்த வெறுப்புலையும் அல்லாவுடைய சிந்தனை ஆகவும் சிறந்தவள் சாலிகான பெண்மணி தான் உலகத்தில் சிறந்தவள் இன்றைக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அல்லாவை அடைகிறது ரொம்ப இலகுவானது ஆண்களுடைய எல்லா விடய பெண்களுடைய எல்லா விடயத்தையும் ஆண்கள் பொறுப்படுத்தியிருக்க ஏன் பெண்ணுக்கு அடையும் விடயத்தில் தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தும் பண்பாடு அவள் அங்கே மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு மறந்துவிடக்கூடாது எங்களுடைய நல்ல விடயங்களை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அதன் பக்கமே விரைய வேண்டும் பழக்கம் அவர்களிடத்திலையும் வர வேண்டும் சகோதரிகளே சிலர்கள் நன்மைகளுடன் பாவங்களை கலந்து விடுகின்றது அதனால சொல்றங்களை நீக்கிவிடும் என்று எங்களுடைய நன்மைகள் பாவங்களை நீக்கி விடாமல் இருக்குது நன்மை செஞ்சா அதை விட பாவம் செய்வாங்க அதனால சகோதரிகளை நாங்கள் பாவங்களில் இருந்து விலகி எங்களுடைய அகலாக்களை எங்களுடைய பண்புகளை நல்லதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் எ பேச்சிலும் நலவிருக்க வேண்டும் மக்கள் வருகின்றார்களா எல்லோருடனும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி பழக வேண்டும் வசதியானவர்களோட ஒரு மாதிரி வசதி அற்றவர்களோட ஒரு மாதிரி இல்ல சகோதரிகளே நாங்க அவர்களை முன் அவர்களை வரவேற்கும் பொழுது ரெண்டு விதமாக இருக்க கூடாது எல்லோருக்கும் எங்களுக்கு பழக்கப்படுத்தினார்கள் சொன்னார்கள் மறுமையில மீசான்ல ரொம்ப கனமானது உங்களுடைய உம்ரா இல்ல உங்களுடைய ஹஜ்ஜி இல்ல நீங்க தங்கம் நிறைய சதக்கா கொடுத்தது நீ மலை போன்ற தான தர்மங்கள் செய்தது இவைகள் அல்ல மீசான்ல மிகவும் கனமானது நல்ல குணம் என்றார்கள் அதனால தான் ஹசரத் நேரத்தில் அபூக்கர் எந்த பதிலும் கொடுக்கல எங்களுக்கு ஏசுவதற்கு தகுதி இருந்தாலும் ஏசாமல் இருக்கிறது தான் பண்பு அடிக்கிறதுக்கு பலம் இருந்தாலும் அடிக்காமல் இருக்கிறது தான் பண்பு அந்த சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா இருக்கும் பொழுதும் எடுக்காமல்ன்னிட்டு விட்டுக் கொடுப்பது தான் பண்பு அந்த அடிப்படையில் அபு பக்கர் அலி அல்லாஹ் அவர்களை தூற்றுகிறார் நபிசல்ல முகத்திலும் இப்பொழுது நேரம் கழிகிறது அவன் தூற்றுவதை விட்டுவிடல்ல ரசோலாவுடைய புன்முறுவலும் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது அபு பக்கர் அலி லாஹு பதில் கொடுக்க ஆரம்பித்தார்களோ ரசோலாவுடைய முகம் கரித்தது அந்த இடத்தில் விலகி சென்று பிறகு கேட்கப்பட்டது அந்த இடத்துல வந்துட்டான் வரக்கூடிய இடத்துல அல்லாவுடைய நபி இருக்கிறது தகுதி இல்லை என்று சொன்னார்கள் சகோதரிகளே எனவே இன்றைக்கு எங்களோட செய்தார் இதனால் தான் பண்பு கெட்டு இருக்குது இதனால்தான் பண்பு கெட்டு இருக்குது தாய் பேசும் பொழுது கடிந்து விழக்கூடிய மகனுக்குள்ள தந்தை பேசும் பொழுது பதில் அளிக்காத மகனுக்குள்ள இருக்கிறான் பண்புகள் சீர்கட்டு விட்டது சகோதரர் உமா பாப்பா பேசும் பொழுது மீறி பதில்களை கொடுக்கிறது அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது இவர்களுக்குள்ள இருக்கிறாள் பண்புகள் கெடிர நேரம்தான் செய்தான் வருவான் மறந்துவிடக் கூடாது அதே மாதிரி நல்ல குணம் உடைத்தவர்களிடத்தில் போர் தொடுத்துக்கொண்டே இருப்பான் போர் தொடுத்துக்கொண்டே இருப்பான் அவர்கள் அல்லாஹ் இடத்துல ஷெய்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுவார்கள் அந்த நேரம் யகுதிகள் இதை பார்த்து கொண்டிருந்து சைத்தான் அந்த அளவுக்கு வருகிறானா என்று கேட்பார்கள் அந்த அப்படி வாரது இல்லையே இவர்கள் திருப்பி கேட்டார்கள் ஒரு செல்வம் இருக்கக்கூடிய தங்கங்கள் வைரங்கள் மற்றும் உண்டான ஒருமதியான வஸ்துகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கா கல்லன் வருவான் அல்லது ஒரு பாலடைந்த வீட்டுக்கா வருவான் அவர்கள் சிரித்தார்கள் இது என்ன கேள்வி அனைத்து வளங்களும் இருக்கக்கூடிய வீட்டுக்குத்தானே வருவான் அப்படித்தான் எங்களிடத்தில் ஆஹ்ராவுடைய செல்வங்கள் எல்லாமே இருக்குது ஈமான் இருக்குது இபாதத் இருக்குது அஹ்லாக் இருக்குது நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது திலாவத் இருக்குது அல்லாவுடைய சிந்தனை இருக்குது அதனை திருடவன் செய்தான் அவன் மிதமும் வருவான் அதனால அவன் நாங்கள் பாதுகல் பெறுோம் என்று பதில் கொடுப்பார்கள் எனவே சகோதரர்களை இந்த மக்களுக்கு காட்டக்கூடிய பண்புகளும் தான் அங்கு நடக்கக்கூடிய விதிமுறைகளிலும் தான் கலக்கப்பட வேண்டும் சஹாபாக்கள் அன்று ஒரு ஈச்சப்பழ துண்டை கொடுத்தார்கள் தர்மமாக இன்று மலைகள் மலையளவு தங்கம் கொடுத்தாலும் அவர்களுடைய அந்த ஈச்சப்பழ துண்டுக்கு கூட அது ஈக்குவல் ஆக மாட்டாது அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த பேரித்த துண்டு கனமுள்ளதாக இருக்கும் இவர்களுடைய மலையளவு தான தர்மங்களும் அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கும் ஏன் இல்லாததின் காரணமாக இதனால தான் சொன்னார்கள் என்னுடைய சகாபாக்கள் கையளவு செய்த தர்மங்கள் நீங்கள் ஒரு கால கட்டத்தில ஆக பெரிய பெரும் பொதிகளாக செய்வீர்கள் ஆனாலும் அதனை நெருங்க முடியாது அந்த கணம் எங்க வந்தது அந்த இறந்துதான் வந்தது எனவே எதை செய்தாலும் அல்லாவுக்காக கணவருக்கு தொண்டு செய்கிறோமா அல்லாவுக்காக மனைவிக்கு தொண்டு செய்கிறோமா அல்லாவுக்காக குழந்தைகளை பராமரிக்கிறோமா அல்லாவுக்காக சில பெண்கள் அலட்டி சில நேரங்கள் அவருடைய வாயில இறந்து சில மோசமான வார்த்தைகள் வெளியாகிறது இல்ல சகோதரர்களே அந்த சிரமத்திலையும் ரப்புக்கென்று நீயத்து வைச்சுங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய எல்லா விடயங்களையும் இலகு எனவே இந்த பண்புகளோட இந்த தன்மையோட இஹலாஸோட எங்களிடத்துல பேணுதல் பக்குவங்கள் எல்லாமே வர வேண்டும் கணவே அவளுடைய பாதுகாக்கிறதுக்கு விருப்பம் இல்லை மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் விருப்பம் அதனால அந்த உத்தரவாதத்தை அவன் கொடுக்க முடியாது ரசூலுல்லா ரெண்டாவது ஒரு திரையும் சொன்னார்கள் கபர் இரண்டாவது திரை கபர் என்றார்கள் அதிலையும் ஆக சிறந்தது என்றார்கள் என்றால் கபருல மண்ண போட்ட யாரால பார்க்க முடியும் சகோதரிகளை அதே மாதிரி தான் ஒரு பெண் மணி அவளுடைய திரை மறைவுக்குள்ள யாராலும் பார்க்க முடியாத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இணைகள பக்குவம் அடைய வேண்டும் அத்துடனே இந்த வாழ்க்கை தன்னிடத்தில் வாழ் நல்ல விடயங்களை சொல்லிக் கொண்டே இருக்கணும் ஏவிக்கொண்டே இருக்கணும் அதனை பற்றி பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் வீட்டுக்குள்ள விடயங்கள் தான் அந்த வீட்டுக்கு போனா உள்ளத்துல நிம்மதி கிடைக்கும் அதனால வரலாம் என்று உங்களுடைய வீட்டுக்குள்ள மக்கள் வர வேண்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றவர்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு தீர்வாக அமைய வேண்டும் ஒரு முன்மாதிரியாக ஆக வேண்டும் சகோதரிகளே எனவே நாங்கள் நல்லதை ஏவிக்கொண்டே இருக்கணும் ாக நடத்தைர்கள நீங்கள் ஜிஹ விட்டுவர்களாக ஆகி விடுவீர்கள் அந்த நேரம் சஹாபாக்கள் கேட்டார்கள் அவை எப்போதாரிக்க சூழல்லா அப்படியும் நடக்குமா ஏன் நன்மையே நலவையே கண்டவர்கள் நல தியாகம் குமங்களை அனாதைகளாக அவர்களுக்கு அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது எனவே நீங்கள் உங்களுடைய ஆண்கள் பெண்கள் மோசமானவர்களாக ஆகி ஜிஹா விட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அப்படி நடக்குமா யாரும் சொன்னார்கள் முயற்சிகளை மேற்கொள்ளாது நன்மையை தேவாது தீமையை தடுக்காது இருந்தால் அது இப்படி இருக்கும் அப்படியும் நடக்குமா யார் அதை விடவும் கடினமாக நடக்கும் அதை கடினமானது என்ன கைபா எல்ல மீடியாக்களுடைய போதவர்கள் எல்லாம் அதுதான் போதிக்கிறாங்க கெட்டத நல்லதாகவும் நல்லத கெட்டதாகவும் ஆக்கி விடுறாங்க சகோதரிகளே அந்த காலம் எப்படி இருக்கும் அந்த நேரம் சகாபாக்கள் அப்படியும் நடக்குமா யாரோ சூழலா அதை விடவும் கடினமானதாக நடக்கும் அதை விடவும் என்ன நீங்கள் அந்த காலத்துல காண்பயர் ஒரு திலகாத்திரமான புத்தசாலியான அறிவாளி கூட எந்த விஷயத்தையும் முடியாமல் தடுமாற்ற முடியவராக ஆயிடுவாரு அந்த அளவுக்கு ஒரு குழப்ப காலம் வரும் உங்களை அதற்குள்ள ஆளாக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஆண்களும் பெண்களும் சிலர் சிலரோட உற்ற நண்பர்கள் பெண்கள் பெண்களுக்குள்ள அவர்களுடைய தோழமை அது நன்மையை ஏவதும் தீமையை தடுப்பதுமாக இருக்கும் ஆண்கள் ஆண்களோட அவர்களுக்குள்ள தோழமை அது நன்மையை ஏவதும் தீமையை தடுப்பதுமாக இருக்கும் உலாஹி இவர்களுக்கு தான் செய்கின்றான் என்று ஹவுனானில் முன்கர் அவர்கள் அதனை செய்வார்கள் இவர்களுக்கு தான் அல்ல அவருடைய கருணை அவருடைய திருப்பை அருள்மலை இருக்கிறது என்ற எல்லாம் அல்லாஹ் சொல்லி எனவே சகோதரர்களே முதலாவது நாங்கள் எங்களுடைய என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனுவீசிரகாரம் வாழக்கூடியதா இல்ல என்று சங்கமித்து இருக்கிறதா அல்லாவுடைய வாழ்க்கை பிரகாரம் அமைந்து இருக்கிறதா எனவே இதற்காக வேண்டி தியாகங்களை மேற்கொள்ளும் சகோதரி எங்களுடைய கணவன்மார்கள் எங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு காலமும் துனியாவை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பிரிந்திருக்க தயாரா இருக்கிறோம் அல்லாவுடைய பாதையில ஒரு நாலு மாசத்தை நாற்பது நாள் வாராந்தம் ஒரு மூணு நாள் அதாவது மாதாந்தம் ஒரு மூணு நாளை அனுப்பி வைத்து அமாள்களோட அவர்களை இணைத்து அவர்களை புனிதமானவர்களாக அடைந்து நாலு மறுமையில அவர்களோட குடும்பம் சகிதமாக சுமணத்துல வீட்டு இருக்கிறதுக்கு நாங்கெல்லாம் சிந்தனை கொள்றது ரொம்பவும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்குது எனவே என்னுடைய துனியா ஆகிறாவுடைய இரண்டு சீர்திருத்தமும் என்னுடைய குடும்பம் தீன்தாரியாக ஆகிறது என்கிறதை உண்மையான பெண்களுடைய இருக்கும் என்கிறதை மறந்துவிடக் கூடாது அதனால அல்லாவுடைய பெரிய கிருப்ப வாராந்த தாலிமுக்க ஒரு ஒரு அழகான இடம் தீனியத்தான இடம் ஒரு இள்மியத்தான இடம் இழ்மை மிகவும் சிரமத்தோடு கற்றுக்கொள்வதற்கு பல தியாகங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு அல்லாஹ் கபூல் செய்திருக்கின்றான் எனவே நீங்கள் இந்த இடத்துக்கு எந்த விதமான சோர்வும் இல்லாம வரவேண்டும் அந்த வாரந்த தாலுமின் ஊடாக பெறக்கூடிய நன்மைகளை வீட்டுக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் எடுத்துக்கொள்ளும் சகோதரிகளை அத்துடனே எங்களுடைய ஆண்களை நாங்கள் அல்லாவுடைய பாதையில் வெள்ளிக்கிளம்புறதுக்கு பழக்கப்படுத்துறது பெண்கள் ஆகிய எங்களுடைய மூன்று நாட்களை பத்து நாட்களை நாற்பது நாட்களை இவ்வாறாக வெளிநாடு பயணங்களை மஷ அல்லா சில தக்குவாதாரியான ஈமான்டைய பெண்கள் அவர்களுடைய தொழிலே இதுதான் சகோதரிகளே அல்லா முழு உலகத்துக்கு மனுப்புறான் முழு உலகத்தின் உடையவும் காட்சிகளை பார்க்க வைக்கிறான் முழு உலகத்தையும் அவர்கள் கண்டு கழிக்கிறார்கள் அதனுடைய இன்பங்கள் என்று நினைக்கிறார்கள் விட்டுவிட அவர்களுக்கு வாழ்க்கையை நானும் நீங்களும் அமைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது சிரித்தவர்களாக போவோம் எனவே அல்லா சுபுவிலே எங்களுக்கு அவனுடைய தீனை முழுமையாக எடுத்து நடக்கும் பாக்கியை தந்தாக எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றியாக யால் லா மகா திருப்பை உள்ளவன் மன்னிக்க கூடியவன் உன்னுடைய பேர் கஃபார் எங்களை மன்னித்த அருள் புரிந்திருந்தாயனே கோடானு கோடி மக்களை நரக விடுதலை செய்யும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பட்டியலையும் அதில் எங்களுடைய பேர்களையும் அந்த பட்டியலில் எழுதி அனுப்புறுவாயாக சுருக்கத்தினுடைய வாசல்களை திறந்திருக்கின்றாய் யாழ்லா மௌத்து வரைக்கும் அந்த வாசல்களை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக நரகத்தினுடைய வாசல்களை மூடியிருக்கின்றாய் யாழ்லா எந்த காலமும் அதனை எங்களுக்கு திறந்து விடாது ரமலால் எடுக்கக்கூடிய பயிற்சியை மௌத்து வரைக்கும் எடுத்து செல்வதற்கு கௌசிக் செய்வாயாக யாழ் ஆஹ் நோம்பு நோற்றவர்களாக அதிகமான சகோதரிகள் இந்த இடத்தில் வந்து கலந்திருக்கின்றார்கள் யா எழும்புவதற்கு முன்னால பாவங்களை நன்மைகளாக மாற்றி அவள் கொண்டிருந்தாயனை ஈமானுடைய வெளிச்சத்தை நசைபாக்கிறியாள்வா கல்வியில் ஒளியை ஏற்படுத்தியது யாழ்லா பெண்களாக ஆக்கிலே பருந்தாவிலே பெரித உள்ளவர்களாக ஆக்கிலே அல்லா யார் குடும்பத்தோட பாக்கியத்தையும் எங்களுடைய மூமி நானவர்கள் முசல்மானவர்கள் மரணித்தவர்கள் கபுரல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கபு அறைகளை ஒளிமயமாக்கி பிரகாசமாக்கி நாளை மறுமையில சுந்து சிஸ்தபரக்கனும் பட்டாடைகளை அவர்களுக்கு அணிவித்து மஷரலையும் அமளி சுமலிகளின் பொழுதும் மீசானின் பொழுதும் நன்மை தட்டை ும்ல்லா ஸ்வர்க்கத்தில் அந்த நலத்தின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்தும் உயர்தரமான தரிப்பிடத்தை ஜன்னத்துள் சிறதாகவும் பெற்றுக்கொள்றதுக்கு அவர்களுக்கு தௌசீக் செய்தார்கள் திருவாயாக